पश्चाद अग्रेर्ख्येण पचादिपतिशयन आत्मना अग्रेख्येण पचादिपतिशयन आत्मनाशयोच श्रीभूमिभ्याम दृष्टिया नज नगन न अमृतमू वक्ेण विस्फुन पुनरभय शंखचक्रैजगा अग्रै वेण विस्ृतेन पुनरभय शंखचक्रैज अग्रै विश्वस्थना तरणा ஜம் பீமத்தை விஷுச்சி மனோனந்தேதவே நந்த நந்த சுந்தை கோபா மங்களோமே ரீந்திரா மகாத்மேய श्रीमते रम्य जामात मुनींद्रा महात्मने मे भूयास्ती मंगल भगवद शब्द निर्पल्य भगवे विषय भगवद्षय அந்த பகவான் விஷயமாக கொண்ட கிரந்த எந்த கிரந்தம் எல்லாமே தான் சாரியரகம் பிரம்ம மீனாமிசா சாஸ்திரம் பரமாத்மாவை தான் விஷயமா கொண்டது ஸ்ரீராமாயணம் பகவானத்தான் விஷயமா கொண்டது பாகவத்த பகவானத்தான் விஷயமா கொண்டது எல்லாம் பகவத் விஷயம்தான் இருந்தாலும் கூட நம்முடைய சீவய்தவ சம்பிரதாயத்திலே ஒண்ணு முக்கியமா வச்சுட்டான் என்னன்னா ரகசிய காலக்ஷேபம்னு சென்றிருக்கான் சீபாஷ்ய காலக்ஷேபம்னு சென்றிருக்கான் பகவத காலட்சேபம் வச்சிருக்கான் ஸ்ரீராமாயண காலட்சேபம் இது நாலு காலட்சேப கிரந்தங்கள் ஒரு பெரியவரிடத்துல அடிபணிந்து ஒரு சிஷியனா இருந்து கேட்க வேண்டிய கிரந்தங்கள் கிரந்த சதுர்த்தயம் நாலு கிரந்தங்கள் நாலு கிரந்தங்களை காலட்சேபம் பண்ணாதான் அவனை கிரந்தயம் பண்ணவன்னு சொல்லுவா அவன் தான் சிவ இஷ்டவன் அவனுக்கு சம்பிரதாயத்தில் அந்த கிரந்த நடந்தவா தான் தலியுக்கே உள்ள போகணும் உள்ள போறவாழ் பண்றவாழா இருந்தா அவர மேடைய உன்யாசம் பண்றவா எவ்வளவு இருக்கணும் ஸ்ரீராமான காலட்சேபம் பண்ணிருக்க வேண்டாமா ரகசித்திர காலட்சேபம் பண்ண அதிகாரி தான் கிரந்த ஜோஷத்தை நன்றாக அறிந்தவன் அவளைத்தான் முதல் தரையில எழுந்தொழப் பண்ணுவார் பதியாரின் முதல்ல அந்தரங்கமாக எழுந்துள்ள இருக்கிறவர்கள் அவர்கள் அவ்வளவு இல்லைன்னா கொஞ்சம் ரெண்டாம் தரை அவ்வளவு இல்லைன்னா மூணாம் தரை அவ்வளவு இல்லைன்னா நாலாம் தரு அப்படின்னு கொஞ்சம் அந்தரங்கமாக ஒருத்தர் திருவடப்பள்ளி பக்கத்தில் அமல் செய்ய வேண்டுமே ஆனால் அவர் பாராயணம் பண்ணியிருக்கணும் காலக்ஷேபங்கள் ஆத்தியங்கள் அது மாதிரி நாலு ஸ்ரீராமாயணம் அது வால்மீக ராமாயணம் பிரசித்தம் வால்மீக அது நாம் சேவிச்சாலும் கூட கொஞ்சம் அர்த்தம் உரிய சமஸ்கிருத பாஷையில அப்படி ஒன்று விசேஷமான பாண்டித்த நமக்கு இல்லை ஒரு சாதாரண அல்ப பரிசயம் நமக்கே புரியுமாறு வால்மீக இருக்குமானா சுவாமி ராமானுஷர் ஜெகதாச்சாரியர் ஜெகத்குரு அவருக்கா வால்மீக தெரியாது அவர் போய் இந்த சாரார்த்தங்களை திருவாங்கணமுடையான் திவ்யாஸ்தானத்திலே நிச்சய கைங்கரியத்திலே வாழ்ந்து பெரிய திருமல நம்பி அவர்தான் ஸ்ரீசைல பூர்வனர் அந்த ஸ்ரீசைல பூர்வரான பெரிய திருவல் நம்பி நடத்திலே சுவாமி ராமானுஷர் ஓராண்டு காலம் ஸ்ரீராமாயண உபதேசம் பெற்றுக்கொண்டான்னு குரு பரம்பரா பிரபாவத்தில் சரித்திரம் சொல்ற அழவந்தாருடைய சிஷியர் பெரிய திருமல் நம்பி அழவந்தாருடைய சிஷ்யர் பெரிய நம்பி அழவந்தாரி சிஷ்யர் திருக்கோட்டியூ நம்பி ஆளவந்தாரி சிஷ்யர் திருமலை ஆண்டான் ஆழவந்தாரி சிஷ்யர் ஆழ்வார் திருவரங்க பெருவாள் அரையர் அந்த ஆழவந்தாரிடத்தில் சிஷியரா வர வேண்டியவர் சுவாமி ராமானுஷர் அது கிடைக்கல ஆழவந்தாருடைய கட்டாட்சந்தார் என் பெருமானார் பெத்தார் ஆழவந்தார் ஆசிரியத்த ஓர்த்தம் கூட ராமானுசர் பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால அந்த ஆழவந்தார் திருநாட்டு கிழந்துள்ளும் காலத்தில் தன்னுடைய அந்தரங்கர்களான இந்த அஞ்சு பேர் அடித்தார் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் திருமாலை ஆண்டார் திருமல் நம்பி திருக்கோட்டூர் நம்பி இந்த ஐந்து மகாச்சாரியை அழைத்து நான் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் ராமானுஷர் இந்த சித்தாத்திர சித்தாந்தத்துக்கு நிர்வாக சார்பவரா ஆகும்படியாக நீங்கள் கடாட்சிக்க வேண்டும் நீர் அவருக்கு ஸ்ரீராமாயணத்தை அருள் செய்யும் நீர் திருவாய்மொழி காலட்சேபம் நடத்தும் அர்த்தங்களை சொல்லும் அந்த அஞ்சு பேருக்கு நியமனம் பண்ணிவிட்டுத்தான் ஆழ்ந்தார் திருநாட்டு கழுந்தொழினான் ராஜாவா ஒருத்தனருக்கான் அவன் சின்ன வயசு குழந்த அந்த குழந்தைக்கு படிப்பக்கமான வயசாக அல்ல அதிகாரியாக அல்ல ராஜா மரணத்தை அடையிற போது அந்தரங்க மந்திரிமார்கள் வயசு ஏற்படும் காலத்தில் சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் தந்துவிட வேண்டும் என்று ஒப்படைத்து இந்த ராஜா மரணத்தை அதே போல ராஜாஜிராஜனான அவனை பத்தி இருக்கிற சுவாமி ஆளவந்த பரமாச்சாரியர் பெரியாஜன் பெருமானாஜன் அந்த எதிராஜனை எதிராஜனாக கட்டாட்சித்தவரே ஆளுவந்தாரானபடியால் அவருக்கு ஆச்சாரியனான பெரிய முதலான கட்டாட்சித்துல பெரிய திருவல்லம்பிகள் மூலமாக இவர் சீராமாயணங்களை உபரேசம் பெற்றுக் கொண்டார் விசித்திரமான கதை என்ன ராமானிசர் கீழே திருப்பதியிலே ஆழ்வார் தீர்த்த கரையிலே அவர் எழுந்த வழி இருக்கிறார் ஆனா இந்த பெரிய திருமல் நம்பியிருக்காரே திருவங்கடமுடையானுக்கு ஆகாச கங்கையிலிருந்து நிச்சயம் குடங்குடமாக தீர்த்தம் கொண்டு வந்து திருவங்கடமுடையானுடைய திவ்யாஸ்தானத்திலே அவருடைய திருவாராதனத்துக்கு அற்புதமாக தீர்த்தத்தை சமைப்பரா அதை முடிச்சுட்டு கீழே இறங்கி வருவாராம் ஓரோரு நாள் கீழே இறங்கி வந்து சுவாமி ராமானுஷ்வருக்கு சீராமானார்த்தங்கள் உபலேஷம் பண்ணிவிட்டு மறுபடியும் மலை மேலே ஏற்படுவார் ஓராண்டு காலம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு அந்த சுவாமி மலை மேலே ஆகாச கங்கையிலேருந்து கொண்டு வந்து சன்னிதிக்கு கைங்கரியத்தை நடத்திவிட்டு கீழே இறங்கி வந்து இவருக்கு சீராமாயணார்த்தங்களை உபதேசம் பண்ணி மறுபடியும் மலைக்கு எழுந்துருள் ஆச்சாரியன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு இறங்கிட்டு போயிருக்கார் இந்த சிஷ்யம் இருக்காரு ஒருபடி அப்படியே இருந்து ஸ்ரீராமாயணம் கேண்டார் தெரியாது அந்த நாளில இருந்தே சொல்ற ஆச்சாரியால் தான் கட்டப்பட்டு வந்து சொல்றாள் சிஷியால் நேரம் இருக்கிற இடத்திலிருந்து சிரமப்படுறான் ரொம்ப நாளா ராமாரிசுவர் காலத்திலிருந்தே தெரியறது இவர் இருக்கிற இடத்திலிருந்து இவ்வளவு சிரமப்படுறது அவர் அங்கே இறங்கி வந்து சொல்லுவரானால் எவ்வளவு பரிசிரமப்பட்டார் அவர் மூலமாக சீராமாயணார்த்தத்தை உபதேசம் பெற்றுக் கொண்டார் சுவாமி ராமானுசரி என்னால் அது உபதேச பரம்பரையில் வந்த கிரந்தமே தவிர வெறுமறை கதா புஸ்தகம் போலே ராமாயண ஒரு கதை தானே ராமன் இருந்தான் சீதை இருந்தால் ராவணன் இருந்தார் கதை தானே அந்த கதாபாகமான புஸ்தகத்தை படிக்கிறது யார் உபதேசம் வேண்டும்னு அப்படி என்னுடைய சம்பிரதாயம் கிடையாது அது உயர்ந்த சரணாகிரி சாஸ்திரமா இருக்கிறபடியால் அதை ஒரு பெரியவர் மூலமாக பெற்றுக் கொண்டார் ुषमारी अधिकारीेपे अचार्य मूल शर्मस्लोकम पंच संस्कार मधुरा तरकोवलूर मुद्वाल உகுந்தனை அன்னாடுங்கிறார் புரத்தாழ்வார் உள்வளக்கேத்தினார்கள் நம்முடைய பெயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மீறு கண்டேன் கண்டேன் கண்டேன் கண்டேன் பாசிரம் பாட்டினார் ஆக முதலாழ்வார்கள் பாதிநாள் இரவில் உகுந்தலை தொழுதன் நன்னாடு நடுநாடான திருக்கோவலூர் திருக்கோவலூருக்கு ஏத்தம் என்னன்னா முதலாழ்வார்கள் பகவானை கண்ட இடம் அதுதான் காஞ்சிபுரத்துக்கு என்ன ஏத்தம் ஆழ்வார்களிலே மூவர் அவர்களிலே முதலாழ்வார் பூகி ஆழ்வார் அவரவத்தாரிலே காஞ்சிபுரத்திலே அதுவே போர்மே அது பெரிய வைபவம் தான் திருவரங்கத்துக்கு என்ன ஏத்தம்னா தென்னாடும் வடநாடும் தொழில் திருவரங்கம் திருவங்கடத்துக்கு என்ன ஏத்தம்னா மன்னோர்கள்லாம் ஏறி சேவிக்கணும் இறங்கி சேவிக்கணும் மன்னோருக்கும் விண்ணோருக்கும் வெப்பாய் இருக்கிறது வெங்கட நல் அது அவருக்கு ஏத்தம் ஒரு விதேசத்துக்கு ஒரு ஏத்தம் சொல்ற நாலாயிரம் பாசுரங்களையும் நாம் பெறுமாறு ஆறாவதே பத்து பாசுரம் தானே மிச்சப்பட்டிருந்தது அது ஆள வந்தார் அதுக்கு முன்னாடி நாதவனுகள் அவர் காலத்தை நடந்த சரி அது மாதிரி நாம் பார்ப்போமானால் இந்த உத்தமமான அருள் நமக்கு தெரிந்த விஷயத்திலே சாம்பிரதாயிகமான முறைப்படி நம்முடைய முன்னோர்கள் எது நிரூபித்த நிரூபித்தார்கள் என்றால் மதுராந்தகத்துக்குண்டான தனிச்சிறப்பு மற்ற எதற்குமே கிடையாது என்ன ராமானுசிற்கு பஞ்சம்ஸ்காரம் பெரிய நம்பி மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இடமே அதுதான் ஏற்படாய் மகிழ் மரத்தடியிலே அவர் மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவர்கள் மாறன் மகிழ்மாலை மாறுபதில் இல்லையோ ஒரு மகிழ் மரம் இருக்கு மதுராந்தகத்திலே மகிழ மரம் சுவாமி பெருமானாருக்கு அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியனான பெரிய நம்பி पंचमस्कार प्रसारिता अट्ठे वी मूल पंचमस् प्रसारुषराणार उद्तार श्रीशैल पूर्ण सदायी यार श्रीरामण पारायण स्लोन श्रीशैल पूर्णाय नमो नमस्तान प्राचे बलप्रदाय श्री भाष्यकारोत्मे பூர்ணாய நமோ நமஸ்கார் அவர் தான் பிதாமகருக்கும் பிதாமகர் நமக்கெல்லாம் பித்தா யாருன்னா நம்ம தோப்பனர் அவளைதான் தோப்பனர் எல்லாருக்கும் பித்தாமகனாருன்னா பிரம்மா பிரம்மாவுக்கு ஒரு பிதா யாருன்னா நாராயணன் அந்த நாராயணனுக்கு ஒரு அவர்தான் இந்த பிரம்மாவான பிதாமகருக்கும் பிதாமகன் பிதாமகா பிதாமகாயா பிதாமகன் பிரம்மா பிரம்மாவுக்கு பிதாமகன் பிதாவுக்கு பிதா பிதாமகன் பிரம்மாவுக்கு பிதா நாராயணன் நாராயணனுக்கும் பிதா அப்படி அதன் ஆச்சரியமா ஒரு அர்த்தம் எண்ணிக்காட்டினார் மகாசுரூணா பிதாக்க பூ தூ மகாசுரன் இருக்கான அவன் வீட்டுல பெரிய அவன் மாளிகையில் பெரிய ஆயிரக்கா மண்டபம் இருக்கு அதுல ஒரு தூண்டுக்கே தூணா அது என்ன தெரியுமா இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை வேசசுகளுக்கும் அத்தனை பிதாமகளுக்கும் அத்தனை பிரம்மாக்களுக்கும் பிரம்மாண்டங்கள் ஓராண்டம் அல்ல அண்டாம் கோடி கோடி சத்தானுக்க கோடி கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் ஒரு பிரம்மாண்டத்துக்கு ஒரு பிரம்மா அதுபோல எத்தனை பிரம்மாண்டங்கள் எண்டிலடங்கார பிரம்மாண்டங்கள் எண்டிலடங்கார பிரம்மாக்கள் அவன் அத்தனை பேருக்கும் பிதாவுத்தன் இருக்கான் நாராயண அந்த பித்தாவுக்கு ஒரு மாதா இருக்கா இந்த தூண் இந்த மகாஸ்வரகிரா இருக்கு அது எல்லா பிரம்மாக்களுக்கும் இத்தனா பிதாதான் இருந்தார் கிடையாது பிதாவை பெற்ற தாயாருக்கு பிதாமகின் பேர் அது ஒரு பிதாமிக ஒரு நாளைக்கு போச்சு இந்த மகாஸ்வரகிரக்தூனா அந்த கிரண்யாசுருடைய வீட்டிலே பெரிய ஒரு தூண் இருக்கிறது அதுதான் பிதாமகின் தான் அது இதை பிதாமகாபி பிதாமகாய எல்லாருக்கும் பிதாமகன் பிரம்மா பிரம்மாவுக்கும் பிதா நாரணன் அவனுக்கும் பிதிஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் தான் பெரிய திருமலை நம்பி தீர்த்தம் கொண்டு வரார் ஆகாச கங்கையிலேருந்து பெரிய திருமலை நம்பி பின்னாடியே திருவங்கனமுடையான் ஒரு பாலக வடிவத்தில் எழுந்தருளினாரான் தாத்தா தீர்த்தம் கொடுக்கிருத தாத்தா தாத்தா தோப்பனார் தமிழ் சொல்ற தாத்தா வேற தாத்தனார்ந்தே கோந்த அடிக்கடி தாத்தவாதாக சொல்லுவார் சொல்றார் ஆக தாத்தான தப்பார் இந்த பிதாமகனான வேதத்தான பிரம்மாக்களுக்கு தப்பனாரர் நாராயணன் அவர் இந்த பிரிய திருமல் நம்பியை பார்த்து தாத்தா தப்பனாரே தீர்த்தங்குடம் தீர்த்தங்குடும் அந்த தாத்தான் அழைத்தபடியாலே பிதாமகனான பிரம்மாக்களுக்கு பிதாவான திருவகங்கட முடையானுக்கும் பித்ஸ்தானத்தில் பெரிய திருமல் நம்பி எழுந்தருளி இருந்தபடியாலே அவருடைய சந்ததியிலே தோன்றிய பெரியோர்கள் தாத்தாச்சாரியர்கள் தாத்தாச்சாரிய அர்த்தம் என்ன அந்த பெரிய திருமண நம்பி திருவகங்கட உடையானாலே தாத்தான் அழைக்கப்பட்டார் அவருடைய திருவிசத்திலே அவதரித்தவர்கள் தான் பெரியவர்கள் அதன்படி நாம் பார்ப்போமானா பிதாமகனுக்கும் பிதாமகனா இருக்கிறார் ஸ்ரீசெயில போர்னர் ராமாயணார்த்தங்கள் உபதேசம் பண்ணவரா இருக்கிறார் ஸ்ரீ செயல போர்னர் ஆக ராமாயணார்த்தங்கள் ஒரு பெரியவர் சொல்ல நாம் கேட்டு வாழ்த்தியடைய வேண்டுமே தவிர நாமா கதா புஸ்தகம் படிக்கிறா போல படிக்க முடியாது அப்படி ஓரோர் ஆச்சாரிய நடத்திலே ஒன்னொன்னு கண்டார் அது மாதிரி பகவத் கேய காலட்சேபம் என்னால் திருப்பல்லாண்டு அடுத்தது கணி சிறுத்தாம்பு அடுத்தது திருவாய்மொழி ஆக திருப்பல்லாண்டு கணி சிறுத்தாம்பு திருவாய்மொழி அது மூன்று காலட்சேபம் நடக்குமானால் பகவத காலக்ஷேபம் அரசாஞ்சு சொல்லுவார் பகவதிக பத்தினது எல்ல கிர்தான் இருந்தும் இக்கு தனித்திறப்பு பகவதத்தை அந்தரங்கமா நிரூபிக்கிற கிரந்தமா இருக்கிறபடியால் அங்கியான பிரபந்தமா இருக்கிறபடியால் அழகை மனுவாள திருமாள் நாயனார் ஆச்சாரியத்திலே அற்புதமா விளக்கியிருக்கிறார் அது பிரகதமான சூத்திரம் வேதேஷு பௌருஷம் சூத்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷுஜா வைஷ்ணவம் வேறுபாகத்துக்குள்ளே புல் சூக்தத்துக்குண்டான தனிச்சிறப்பு மற்ற எதற்குமே கிடையாது முழு சூக்தம் இருக்கு எஜுவேத்தல் முழு சூக்தம் இருக்குமில்லாத வேறு பாகமே கிடையாது புருஷோத்தவனான பகவானை பத்தி சகல வேதங்களும் வேதத்திலே எந்த வேதமா இருந்தாலும் கூட புழு இல்லாத வேறு பாகமே கிடையாது சர்வஸ் அனுகதம் என்கிறார் புறத்தாழ்வான் பகவானும் எங்கும் சொல்லப்பட்டான் புல் ங்கும் இருக்கிறது ஆக பகவானுக்கும் பலவிடத்தால் சாமி வந்தனம் பண்ணி அருள்கிறார் அவனும் சர்வ ஸ்துதிவாக்கியும் அந்த இல்லாத வேறுபாகமே கிடையாதுக்குண்டான தனிச்சிறப்பு மற்ற எந்த வேறுபாகத்தையும் வேறத்தில் கிடையாது சர்வ வைதிக சார்பவனான வேதவியாசர் அவர் எத்தனை விசாரம் என்றார் குரு சிதாரண விசாரம் சாந்தோகி விசாரம் என்றார் ார் எத்தனையோ வருஷத்துக்கு அமைந்திருக்கிறபடியாலே யாருக்கு சந்தேகம் இல்லை சந்தேகம் இருக்கிற இடத்துல இப்படி சந்தேகப்படாதே இப்படி விபரீதமானே இப்படித்தான் நினைக்கணும் என்ன அர்த்தத்தை நஷ்கர்ஷம் பண்ணி அங்கதான் எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்தில் சொல்ல வேண்டிய அவசியத்தை கிடையாது அதிகளை கிடையாது அதே போல பார்ப்போமான தனித்தெருமை எல்லா வேதாந்தத்திலும் அந்த அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல அந்த புது சூக்தம் வேறுபாடு இப்படி உயர்ந்ததோ அதே போல மனு தர்மசாஸ்திரா தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மிக உயர்ந்தது மனுஷ் சொன்னது மருந்து எத் கிச்சன மனு ரவரது தத்ஷஜ மனு சொன்ன அது உயர்ந்ததுதானே மனு மந்திரமும் ஒரு அர்த்தம் உண்டு மனு மனுபகவான் ஒரு அர்த்தம் ஆனா மனுபகவானுடைய மனுஸ்பிருதி புதி பிரபந்தங்களுக்கெல்லாம் ஏத்தம் படைத்த பாரதே எது ஏத்தம் படைத்தா பாரதே பகவத்கீதா கீதா பிரகரணம் அடுத்து ஸ்ரீவுஷி புராணம் புராணங்களுக்குள்ளே சால சிறந்தது வேதேஷு பௌருஷம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷா வைஷ்ணவம் இந்த வச்சனத்தை திருவுள்ளம்பத்தி அழகிய மனவாள திருமாள் நாயனார் ஆச்சாரியிலே அற்புதமான சூழ்நிலை அருள் செய்தார் பேதாதிகளில் பௌருஷ மாணவ கீதா வைஷ்ணவங்கள் போலே இது அருளிச்செயலில் சாரம் அந்த நாளையும் வச்சுக்கணும் ஆய்வார்கள் அருளிச்சியில் அருளிச்செயல்களுக்குள்ளே எட்டு பேருடைய கந்தத்தை ஒரு மாதிரியா வைத்தார்கள் திருவங்கையாழ்வாருடைய திருவாக்குகளை மாதிரியா கொண்டார்கள் நம்மாழ்வாருடைய பாசுரத்தை ஒரு மாதிரியா கொண்டார்கள் நம்மாழ்வாருடைய நான்கு பிரபந்தங்களர்மணவேதம் சாமவேதம் நான்கு வேதஸ்தானங்களிலே நான்கு விஜயகிரந்தங்களை நம்மாழ்வார் கண்டார் நம்மாழ்வார் பாடினார் நம்மாழ்வார் உண்டாக்கினார் அது கிடையாது சொன்ன சடகோவன் சொன்னான்னு சொன்னாலும் கூட சொல்லப்பட்டதுதான் சடகோபனால பார்த்து சொல்லப்பட்டது நம்முடைய சீவையிட்டவ சம்பிரதாயத்திலே எல்லாரும் ஒத்துணிகள் விஷயம்தான் அது சுத்திங்கிறார்கள் திராவிட வேதம் தமிழ் மறை என்கிறார்கள் ஆகர் வேதம்தான் சாட்சாத் வேதம்தான் சமஸ்கிருத வேன் எப்படி அனாதியோ அது எப்படி அப்பொருஷேயமோ அது எப்படி நிச்சயமோ அதேபோற ஆழ்வாராலே பிரகாசிப்பிக்கப்பட்ட திராவிட வேரம் என்கிறார்கள் நான்கு பேரம் திருமங்கையாழ்வார் கண்டது ஆறு அங்கங்கள் மற்ற எட்டு உபாங்கங்கள் வேறு சதுர்த்தய அங்கோபாங்கங்கள் பதினாலும் போலே இந்நாளுக்கும் இருந்தவனூல் புலவன் பணுவல் ஆறம் மற்ற என்பர் நன்மாளகன்கிறார் அழகியமடவாள திருவாழ்நாயன வேறு சவுட்டைய நாலு வேணும் அங்கோபாங்கங்கள் வேறு சதுர்த்தைய வேறு சவுட்டைய நாலாயிடுச்சு அங்க ஆறாச்சு ஆறு நாளும் பத்து ஆச்சு உப்பாங்க எட்டாச்சு ஆக பதினெட்டு ஆயிடுச்சு வேறு கிடைக்கப்படி வேறு சதுட்டைய அங்க முதல்ல வேற சதுர்த்தய அங்கோபாங்கங்கள் பதினாலும் போல சூத்திரக்காரன் அங்கதான் மணவாள்கள் உடனே வேறு சதுர்த்தயத்துக்கும் அங்கோபாங்கங்கள் பதினாலு வேற சதுர்த்தயத்தனியா வச்சுக்கோ அங்கங்கள் ஆறு உங்க எட்டு வேத சதுர்த்தயத்துக்கு அங்கோப்பாங்கோப்பாங்க வேத சதுர்த்தயத்துக்கும் அங்கோப்பாங்கங்கள் பதினாலும் போல சுவாமி மணவாள மாமனிகள் ஆக நான்கு வேதங்கள் நம்மாழ்வார் கண்டது ஆறு அங்கங்கள் திருமங்கையாழ்வார் அருள் செயல் மற்ற பேர் நம்மாழ்வாரையும் திருவங்கி ஆழ்வாரையும் தவற மற்ற எத்தனை பேர் ஆழ்வார்கள் எட்டு ஆழ்வார்கள்த்தி பிரபந்தங்களும் உபாங்கங்கள் பெருமான ஆச்சரியமான கிர செய்கிறார் திருவரங்க தமுதனார் அது சம்பிரதாயத்தில் சொல்றா ஒரு சரித்திரம் அதாவது ஏற்கனவே என் பெருமானாரை பற்றி ஒரு ராமானுசு நூத்தந்தாரி திருவரங்க தமுதனார் அருள் வாணிச்சு ஒரு திவ்யம் பாடினாராம் பெரியவர் அவருடைய அவருடைய பக்தி அவருடைய வைராக்கியம் என்று ஞானாரிகளான பெருமகள்லாம் சொல்லப்படுதான் அதையும் ரசிக்கலையா இப்ப மூன்றாவதாக இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோமே ராமானு இது மூன்றாவது என்கிறார்கள் இதுலதான் நம்மாழ்வார் திருவடித்தாமர்களை பத்திரவர் நாதமன்கள் திருவடித்தாமர்களை பத்திரவர் ஆழ்வந்தார் திருவடித்தாவர்களை பத்திரவர் ஆழ்வாராச்சாரியால் திருவடித்தாமர்களை பத்தினார் எம்பெருமானார்னு இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த ராமானுசுருத்தந்தாரிய பாசுரம் பாடு எம்பெருமானார் திருவுள்ள முகந்தாருங்கிற அதனால் ஆழ்வாராச்சாரியால் திருவடி சம்பந்தத்தை அவர் ஏத்தமா சொன்ன அவர் திருவுள்ள முகக்கம் ஆனா நமக்கு பரம சுந்தரமூர்த்தியா எம்பெருமானார் இருக்கான்னு சொல்லிக்கிறோம் பரம ஞானியா எம்பெருமானார் இருக்கான்னு சொல்லிக்கிறோம் நமக்கு அனுபவியமா இருக்கலாம் எம்பெருமானாருக்கு திருவுலோகப்பு அல்ல திருவரங்கத்தில் நம்பெருமாள் சன்னிசான மனவாளர்கள் காலேஷன் நடத்தினார் ஓராண்டு காலம் அவ்வளவு விசேஷமா நடந்தது ஆவணி மாசத்துல மூலத்தில் ஆரம்பம் ஆணி மாசத்துல திருமூலத்துல முடிவு ஆவணி திருமூலத்தில் ஆரம்பம் ஆணி திருமூலத்தில் முடிவு திருமூலத்தில் முடியறது அச்சரியமான கந்த கலக்ஷம் நடந்தது அந்த ஓராண்டு காலம் பெருமாள் எல்லா உற்சவத்தையும் நிறுத்தி நிட்டார் பக்ஷோத்வம் கிடையாது மாசோத்வம் கிடையாது சம்வஸ்வரோத் கிடையாது ஒரு உற்சவம் கிடையாது பெருமாள் பிராட்டியமாய் விருந்து ஆச்சரியமாக கேட்டு சாத்துமரம் வரது அந்த கடைசி நாள் அன்றைய அந்த உபன்யாசத்துக்கு சம்பாவனை பண்ணுமோ இல்லையா அந்த உபன்யா சம்பாவனை என்ன இதுதான் ஸ்ரீலேஷாத்திரம் குணார்ந்தவம் பிரமணம் வந்து மாத்தரம் முனி ஆச்சரியமான தனியனை திருவரங்க சமாதியை சமான் இந்த தனியனை நாமெல்லாம் நித்தியான சந்தானம் பண்றோம் நாமெல்லாம் அதை ஆதரிச்சு இருக்கோம் ஆனால் இந்த தனியனை நாம் ஆதரிக்கிறோமே தவிர இந்த தனியனை மணவாள மாவர்கள் ஆதரிப்பார சாமான்யமா நம்மாழ்வாரை பத்தி ஒரு தனியன் இருக்கு ஆண்டாளை பத்தி ஒரு தனியன் இருக்கு பெரியவர்கள் ஆழ்வார்களை பத்தி தனியன் இருக்கு அவளவால் பாசுரங்களெல்லாம் செய்விப்பதற்கு முன்னாடி அவளவால் தனியரைத்தானே பாடுறோம் எனத்தாலே தனியன்னு பேரு இந்த பிரபந்தக்களை உள்ளடங்காமல் தனித்து நிற்கிறபடியாலே தனியார் ஆக ஆண்டாள் வைபவத்தை காட்டுகிறது அது ஒரு தனியார் பெரியாழ்வார் வைபவத்தை காட்டுகிறது அது ஒரு தனியார் விபத்தை அது ஒரு தனியன் தனியன் அந்த தனியனை நாம் ஆதரிக்கிறோம் அத ஆதரிப்பாளா அந்த தனியனை அவர்கள் ஆதரிப்பவர்களோ ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் மனவாள மாமன் ஆச்சரியமான வைபவமான ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை அடியார்களான நாம் விஜாபனம் பண்றோம் தானே ஒத்துக்கொள்ளும் கொண்டாட அந்த கொண்டாட்டத்தை கட்ட உபன்யாசகர் சொல்றார் எனக்கு ஒண்ணும் இல்லை அதெல்லாம் அறிவும் இல்லை ஆற்றலும் இல்லை உணவு இல்லை இல்லை சக்தி இல்லை சுவாமி கட்டாட்சத்தாலுமே அமையணும் என்னமே தான் எல்லாம் அறிந்தவா நைச்சான சந்தானம் பண்றார் நியாயம் ஆனால் இவரை பத்தி இழந்திருந்தவர் என்ன சொல்றார்னா இவர் நம்மாழ்வாரை பத்தினவர் இவர் நாதமன்களை பத்தினவர் இவர் ஆழவந்தாரை பத்தினவர் இவர் ராமானுஷ்வரை பத்தினவர் கொண்டாடுறார் அதை கேட்டு என்ன சொல்லப்படாதுன்னா ஐயோ அப்படியெல்லாம் எனக்கு நம்மாழ்வார் சம்பந்தம் சொல்லாதீங்க நாதமர் சம்பந்தம் சொல்லாதீங்கன்னு சொல்லலாமா நம்மாழ்வார் சம்பந்தம் உடையவனே நாதவர்கள் சம்பந்தம் உடையவனே சொன்னா சந்தோஷப்பட வேண்டுமே தவிர இறாய்க்கிறது ஞானபூர்த்தி படைத்தவன் வித்வான அதினாவா இறைக்கலாம் இறாய்க்கலாமே தவிர மத்தொந்து கிடையாது அது மாதிரி திருவரங்க தமிழனார் ராமானுசனு இந்த ஆழ்வார்கள் வைபவங்களை காட்டி வருத்தம் புறவரு மாத்த எம் பொப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தவள் தன்மையும் கூட்டி உன்னை திரித்து அந்நிறுத்த திருவிழக்கை தன் திருவிழத்தை இருத்தும் பரவன் இராமானார் திருப்பான் ஆழ்வார் திருமழிச்சி ஆழ்வார் வரிசையா ஆழ்வார்கள் சொல்றார் அவரை நாதமிழ் மதுரை வாழ்வாரு சொல்றார் நாதமிழ சொல்றார் ஆள வந்தாரு சொல்றார் இதெல்லாம் இருக்கட்டும் முதல் பாசர் ஆரப்பத்தியது பூமன்னு மாறு பொருந்திய மாறுவன் புகழ்மளிந்த பாமன்னு மாறன் மாற நடிமணிந்து அந்த உத்தமரான திருமங்கை ஆழ்வார் அவருக்கு அந்தரங்கன்னார் முதல் பாசுரம் நம்மாழ்வார் பத்தி ரெண்டாள் பாசுரம் திருவங்கி ஆழ்வார் பத்தி நம்முடைய பெரியவர்கள் மேல பொய்கி ஆழ்வார் தொடக்கமான ஆழ்வார்கள் வைபவங்களை சொல்றான் அடைவிலே நம்மாழ்வாரையும் சொல்ல போறார் திருமங்கை ஆழ்வாரின் சொல்ல போறார் இங்கிறது ஒரு தடவை மேல வரிசையா ஆழ்வார்களை பத்தி சொல்ல வேண்டிய அடைவு அது வருத்தம் புறவர்கள் மாத்தாவிலிருந்தா ஆரம்பம் அதுக்கு மேல மறுபடியும் வரப்போறது ஆரம்பத்து பாசுரமே நம்மழ்வாரை பத்தி தான் இரண்டாவது பாசுரமே திருவங்கிய ஆழ்வாரை பத்தி தான் ரெண்டு என்ன கேட்டால் அதுதான் நம்முடைய சீவைஷ்ணவ சம்பிரதாயம் பிராமணன் சொல்லிருக்கிறார் சில பேர் சீவைஷ்டவால் சில பேர் சொல்லிக்கிறார் பிராமணன் சொல்லுது என்ன அடையாளம் அவள் அவள் ரிஷிண்டாரும் சொல்றாடிய நிச்சயம் சொல்லிட்டு இருக்கேன் आपसंबो भारद्वाज गोत्रः आपसंबो सूत्रः ऋजिषाघात जायति श्री वदराय शर्मा नाम अहं अस्मि बोहो निचर जळर सदां ज्ञापव सिलंडिर केनचवा अदित्यमे जळंडिर के ब्राह्मण ब्राह्मणनु बोलिकरे भारद्वाज गोत्रम बोलिकरे आपसंबो सूत्रम बोलिकरे इवेष्टोत्पत काटीकर प्रक्रियारदा अबुदा संध्यावदन आदिकाला वैण्य कार्यगला बणर बोलिकेरक ம்ல எப்பமே நான் அபசம்ப சூத்திரம் அல்ல என்ன ஆத்மஸ்வரூபத்துக்கு பிராமணியாதிகள் கிடையாது அது சரீரமாத்திர விஷாந்தமான ஆகாரங்களே தவிர ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது ஆத்மஸ்வரூபம் அத்தனையும் அடியான் என்கிற பேர் நிலை நின்ன பேர் அகங்காரமாக ஆர்ப்புடைத்தால் அகங்காரம் துறையுமானால் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே பேர் என்ன பேர்னார் அடியான்